मातुलो यस्य जननी सर्वमंगला ீகோ மாசனீமனோந்தே கஜரீ ஸ்தூயத்தை நம் விபுர்வேதப்பாரை சே வசத்து ஜிஹ்வாபிரமஸ்வத்துஷமீதிமுதா करती कमलासनस्था बककोटिप्रतिभां त्रिनें भजेहमा भुवनेश्वरी मंगलमांगल्ये शिवे सर्वासाधि शरण्येत्र्यं के गौरी नारायणी नमोस्तु सृष्टिशितिनाशा शक्तिभूते सनातनी गुणाश्रिए गुणम नारायणि नमोस्तु शरणागतनापरिरायणे सर्वर्ति हरे दिवी नारायणी नमोस्तु या दीभूतेषु मातृपेण संस्थिता नमस्म से नमस्मो नम ஸ்ரீதிணாந்திரம் டைபாயனம் சூத்திர முனீந்திரம் ஸ்ரீங்கம் மேஷிக்காமி வித்தியை தவிரம் ஹியதூத்தம் ஸ்ரீராமிருஷ்ணிவேந்திரம் ஸ்ய பிரியண்ட त्वमेव-माता-Capitā-्वमेव त्वमेव-बंधुष्य-Sakha-्त्वमेव त्वमेव-Vidhyā-Dravina-ं-्वमेव त्वमेव-Saruvam-Ama-Deva-Deva அமூரூன் சனோஸ் ேவே ஷா த்தமேவிரவிணம் மேவமேவ நமோ விதையயோ வம்சரிஷி नमो குருபிய प्रत्यगर्थो ओम ோப்பலவரனோமிரைஸ்ரலவ்வியப்பலோக்கோஸ் புனரபிஷணோன் இனியன் பீவ்வா சர்வா விஷேஷா மாயோய மாயாசியம் பரமம் ப்ரமையோ விம விஷயன் शांति அலாத்தாந்திப்பைந்தாவது காரிக்கே ஜாத்திய வசலமவா धर्मा अजास्मृताः யம் ஜத்தம்மா அமேவானி विपर्यये நாற்பத்தி எட்டு நாளைக்கு பிறகு திரும்பவும் பார்க்குறோம் அதனால கொஞ்சம் ஞாபகப்படுத்துறேன் நீங்களாம் மறந்திருக்க மாட்டீர்கள் இருந்தாலும் ஞாபகப்படுத்துறேன் மாண்டூக்கிய உபரிஷத்தினுடைய ஏழாவது மந்திரத்துக்கு விளக்கமாகத்தான் இந்த ரெண்டாவது வைத்தத்ய பிரகரணம் அத்வைத்த பிரகரணம் அலாத சாந்தி பிரகரணம் மூன்று பாகங்களும் இருக்கு பொதுவாக ஆகம பிரகரணமாக முதல் பிரகரணம் இருந்தது நாலு பிரகரணங்களில் காரிகா பிரகரணத்தில் ஆகம பிரகரணம் பொதுவாக பேசியிருக்கு ஓங்காரத்தை விசாரம் பண்ணியிருக்கு ஆனால் ஏழாவது மந்திரத்துக்கு விளக்கமாகத்தான் வைத்தத்யம் அத்வைத்தம் அலாதசாந்தி பிரகரணங்கள் அமைந்திருக்கின்றன ஞாபகம் வச்சிருந்தா தெரியும் எல்லாத்தையுமே நிஷேதம் பண்ணி இருக்கு அந்த மந்திரம் நான் திரியம் ந பகிஷ் பிரஜம் நோபயத்பிரம் ந பிரனம் ந பிரம் நா பிரியம் அதிருஷ்டம் அவ்யவகாரியம் அக்ராஹியம் அலக்ஷணம் அச்சிந்தியம் அவியம் ஏகாத்ம பிரத்தியாரம் பிரபஞ்சோபம் அதுவை சத்து மீய சே ஜேயே ஜேய பிரகணம் நல்ல தெரிஞ்சுக்கணும் அதை தவிர ஒண்ணுமே கிடையாது பிரபஞ்ச உபசமம் பிரபஞ்ச உபசமம் சாந்தம் அத்வைத்தம் சதுர்த்தம் மன்னியந்தே எத்து சதுர்த்தம் மன்னியந்தே சகா ஏவ ஆத்மா அதுதான் ஆத்மா அதை தெரிஞ்சுக்கணும் இப்ப சாரம் என்ன காரண காரிய விலட்சணம் சுத்தம் சைத்தன்யம் பிரம்மைவ சத்தியம் ஆனால் நமக்கு துவைத அனுபவம் ரொம்ப பலமாக இருக்கு அந்த துவைத அனுபவம் பலமாக இருக்கிறதுனால அந்த துவைத்த விற்த்தி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு துவைத்த விற்த்தி ஸ்ட்ராங்காக இருக்கிறது பரவாயில்ல துவைத்த சத்தியத்துவ விற்பி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக துவைத்தம் அஸ்தி துவைத்தம் சத்தியம் அஸ்தி சத்தியமாக இருக்கு ஆக இந்த துவைத சத்தியத்துவ புத்தி இருக்கே ய புத்தி துவைத்த சத்திய உபரிஷத் என்ன பண்ணிருக்கு இந்த துவைத சத்தியத்துவ புத்தியை நிஷேதம் பண்ணிருக்கு நிஷேதம் பண்ணல துவைத சத்திய துவைத்த அனுபவத்தை நிஷேதம் பண்ணல துவைத அனுபவத்தை நிஷேதம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஆக கைவல்லிய நவனியத்தில் பார்த்திருக்கோம் ஆரணம் பிராபலமா விக்ஷேபம் பிராப்ளமா விக்ஷேபம் பிரச்சனையே இல்லை விக்ஷேபத்தில் தான் வேதாந்தம் படிச்சு ஞானத்தை அடைஞ்சு ஜீவன் முக்தி எல்லாம் அடையிறோம் விஷேபத்தில் பிரச்சனை கிடையாது ஆவரணம்தான் பிராபலம் ஆவரணம்தானே பால் அனர்த்தம் என்று உரைத்தது ஏதோ அப்படின்னு பருவம் பாட்டில் ஆவரணம் தான் ரொம்ப பிரச்சனை அப்படின்னு தத்துவம் விளக்க படத்துல முற்பகுதியிலேயே வருகிறது நாற்பது நாற்பத்தஞ்சு பாட்டுல பாத்தீங்கன்னா தெரியும் வந்து என்னது காட்டுறதுதான் ஆவரணம் ஆவரணத்தை நீக்கிறதுன்னு நம்ம படிக்கிறோம் கைவல்ய நவநீதத்தில் அதே மாதிரி இங்க கவுடபாதாச்சாரியார் இந்த துவைத்த சத்தியத்துவ புத்திய நல்லாவே நிஷேதம் பண்ற நம்ம மனசுல இதுக்குரிய சத்தியுதமா நிஷேதம் பண்றார் தொடங்குற பொழுது வைத்தியமா இருக்கட்டும் அத்வைத்தமா இருக்கட்டும் ரெண்டுமே ஜகத்தினுடைய மித்யாத்வத்தை நிரூபணம் பண்ணி அப்புறம் அத்வை சித்தாந்தம் பண்ணி ஆனால் நீங்கள் பார்த்தா எல்லா பிரகரணத்துலேயும் ஒரு கருத்து ரொம்ப முக்கியமாக இருக்கு இந்த மித்யாத்வ நிரூபணம் சத்தியத்துவ நிஷேதா இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணப்பட்டிருக்கு இப்ப இந்த சாந்தி பிரகரணத்தில் நாம் இதுவரைக்கும் பார்த்ததை நான் சுருக்கமாக சொல்றேன் எடுத்தவுடனே பகவானுக்கு நமஸ்காரம் பண்ண ேன ஞ பொருக்கெல்லாம் வேறாக இல்லாத அந்த அறிவே வடிவமான ஆண்டவனுக்கு வணக்கம் அறியப்படு பொருள்கள் வேறாக இல்லாத அந்த நாராயணனுக்கு ஞேயாபின்னேன ஞானேன ககனோபமான் தர்மான் சொல்ல நமஸ்காரம் பண்ற தே திபதாம் வரம் அந்த நாராயணன் நமஸ்காரம் பண்றேன் நமஸ்காரம் பண்ற ஞான ஸ்வரூபமாக இருக்கிற நாராயணனுக்கு நமஸ்காரம் சொன்னார் அப்புறம் அடுத்தது என்ன அந்த ஞானத்துக்கே நமஸ்காரம் சொன்னார் அஸ்பரிஷயோகோவை நாம சர்வசத்துவ சுகோஹிதா அவிவாதோ விருத்தேஷிதஸ்தம் நமாம்யம் அஸ்பரிஷயோகா இந்த உலகத்தில்பந்தமே இல்லாம இருக்கிற ஜானம் இது வந்து எல்லா ஜீவராசிகளுக்கும் எல்லோருக்கும் ஹிதமான சுகத்தை கொடுக்கக்கூடிய ஜானம் இதுல வாதம் பண்றதுக்கே இடமே இல்லை அவிவாதஹா அவருத்தா யாருடைய கருத்துக்கும் இது முரண்பாடு கிடையாதுக்கும் இது முரண்பாடு கிடையாது பரஸ்பரம் விருத்தியந்தே தைரயம் ந விருத்தே ஆகா அவிவாதா அவருத்த இருந்தாலும் இந்த காரண காரியவாதம் ரொம்ப பிரசித்தமாக இருக்கிறதுனால இந்த காரணக்காரியவாதத்தை நிஷேதம் பண்ணணும்னு ஆரம்பித்த ஈவந்தோ இது அவிவாதா ஈவந்தோ இது அவிருத்தா இது வாஸ்தவமா பார்க்குற போது விவாதத்துக்கும் இடம் இல்லை முரண்பாட்டுக்கும் இடம் இல்லை அப்படின்னாலும் இதோ விவாதத்துக்குரியது போலவும் முரண்படுவது போலவும் சிறரார் கருதப்படுவதால் நாம் அதை விளக்கி சொல்லப் போகிறோம் என்று பேச ஆரம்பித்த மூணாவது ஸ்லோகத்திலிருந்து நாப்பத்தி அஞ்சாவது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம் ஆறு வரைக்கும் பார்த்துட்டோம் நாம அதில் பார்த்த கருத்துக்கள் எல்லாம் என்ன சத்காரியவாதம் அசத்காரியவாதம் ஆக அதாவது இந்த காரியம் சத்திலிருந்து வந்துதா அசத்திலிருந்து அசத்காரணத்தை உடையதா சத்காரணத்தை உடையதான்னா நம்ம வந்து சத்தும் காரணம் அல்ல அசத்தும் காரணம் அல்ல காரணமும் கிடையாது காரியமும் கிடையாது ஆஹா இந்த அசத் சத்காரியவாதத்தையும் நிஷேதம் பண்ணியிருக்கோம் அசத்காரியவாதத்தையும் நிஷேதம் பண்ணியிருக்கோம் அப்புறம் கர்மா தீய ஹேத்து பலவாதா ஹேத்துபலவாதத்தையும் நிஷேதம் பண்ணிட்டோம் ஆஹா கர்மாவனால தான் இப்போ அனுபவிக்கிறதெல்லாம் வந்து இப்போ க இந்த சிருஷ்டியே காரணம் என்னென்னா நாம் பண்ண கர்மானால் அதுக்கு காரணம் என்னன்னா அதுக்கு முன்னாடி பண்ணின கர்மா அதுக்கு முடிவே இல்லாம இருக்கு ஆகவே கர்ம பலவாதமும் எடுபடாது ஹேத்து பலவாதமும் சரியில்லைன்னு சொல்லி நிரூபணம் பண்ணிட்டோம் ஆக சத்காரியவாத நிஷேத அசத்காரியத்தை பற்றி பேசவே இல்லை அதுல என்னத்தை பேசுறது இருக்கு சத்காரியவாத பண்ணியாச்சு அசத்காரியவாதம் அதுக்குள்ளேயே நிஷேதம் பண்ணப்பட்டது அப்புறம் ஹேத்துபலவாதமும் நியாயம் கிடையாதுங்கிறத சரியான இந்த பீஜாங்குல திருஷ்டாந்தமெல்லாம் சரிவராது அது வந்து அது என்ன சொல்வது அது எண்டு இல்லாமல் போயிண்டே இருக்க அனவஸ்தா தோஷத்தை உடையது ஆகவே இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது சொல்லிட்டோம் அடுத்தபடியாக இன்னொன்று பார்த்தோம் இந்த பௌத்த மதவாதத்தை பார்த்தோம் அதில் ஹீனயானம் மகாயான் ஹீரயானவாதிகள்லாம் பாஹ்யார்த்த அஸ்தித்வாதிகள் மகாயானவாதிகளில் எல்லாம் சௌத்ராந்திகா வைபாஷிக்க அப்புறம் வந்து சௌத்ரா வைபாஷிகா யோகாச்சாரா மாத்தியமிக்க இவர்களுடைய கருத்துக்களை பார்த்து நாம் வந்து இந்த யோகாச்சார மதத்தோடு சேர்ந்து கொண்டு மற்ற மதத்தை எல்லாம் நிராகரணம் பண்ணி யோகாச்சார மதத்தில் இருக்கிற கணிக்க விஜயானத்தையும் நாம் நிஷேதம் பண்ணியிருக்கோம் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் இதுவரைக்கும் படிச்சதை நான் ஞாபகப்படுத்துறேன் அவ்வளவுதான் நிராகரணம் பண்ணப்பட்டது அதற்கு பிறகு மறுபடியும் இந்த அஜாத்திவாதத்தை சித்தாந்தம் பண்ணினார் கௌடபாதாச்சாரியர் அஜாத்திவாதான்னு அர்த்தம் அகாரணவாதா காரண காரியமே கிடையாது ஏன்னா நம்ம மனசில் மற்ற உபரிஷத்துக்கள்ல பல இடங்களில் சிருஷ்டி பிரக்கிரியா பேசப்பட்டிருக்கிறதுனால இந்த காரணக்காரிய பாவம் இருந்து அந்த காரணக்காரிய பாவத்தையே நிஷேதம் பண்ற அகாரணம் பிரம்ம பிரம்மனிடமிருந்து எதுவும் தோன்றவே இல்லை ந கஷ்டித் ஜாயத்தே ஜீவகா சம்பவோஸ் ஏதத்த உத்தமம் சத்தியம் எத்தி ஜாயத்தன் தோன்றவே கிடையாது இவனுக்கு தோற்றமே இல்லவே இல்லை சம்பவோச வித்தியத்தே ஏதத்து உத்தமம் சத்தியம் இது உண்மையினால் உண்மை அவ்வளவு பெரிய உண்மை அப்பா இது எத்திர கிஞ்சி ந ஒன்றுமே தோன்ற கிடையாதுங்கிறது பரமார்த்த சத்தியம் சொல்லிட்டு இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொன்னார் திருஷ்டாந்தையே பிரதானமா வைத்துக் கொண்டு பேசினார் கௌடபாதாச்சாரியார் இன்னொரு திருஷ்டாந்தும் மாயாஜாலம் இந்த மாயாஜாலம் உபலம்பாத் சமாச்சாரா மாயாஹஸ்தி யதோச்சியால் இது ஆர்டரா இருக்கு நல்லா விளக்கமாக விளங்குகிறதுங்கிறதுனால இருக்குன்னு அர்த்தம் இல்லை மாயாஜாலம் இருக்கிற மாதிரி இருக்கு ஆனால் உண்மை இல்லை எப்படி மாயாஜாலம் உண்மை இல்லையோ எப்படி சொப்பன உண்மை இல்லையோ அப்படி இந்த ஜாகிரத அனுபவமும் உண்மை கிடையாது இதுதான் சித்தாந்தம் கடைசி வரைக்கும் இது பார்த்துட்டோம் இந்த ரெண்டு திருஷ்டாந்தத்தை சொன்னவர் இப்ப இன்னொரு திருஷ்டாந்தம் சொல்ல போறார் இந்த அலாத்தாந்தி பிரகரணம்னு சொல்லப்பட்டிருக்கிற இந்த டாப்பிக்கில் முக்கியமான அந்த திருஷ்டாந்தம் இப்போ வரப்போகிறது இப்போ நாற்பத்தி ஆறாம் ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை திரும்ப பார்த்து சொல்கிறேன் ஏவம் சித்தம் ந ஜாயத்தை ஏவம் தர்மா அஜா தர்மா என்ன அர்த்தம் பதார்த்தாஹார்த்தாக எந்த பொருளும் தோன்றவில்லை வரக்கூடிய இதெல்லாம் வரப்போ இருக்கு ஆகவே எதுவும் உற்பத்தியாகவில்லை விபரியே ந பதந்தி ஏவம் விஜானந்தகா ஏவ அப்படி போடுகிறோம் இவ்வாறு அறிந்து கொண்டவர்கள்தான் ச ஆத்மா ச விேயா அந்த ஆத்மாவை விசேஷமாக தெரிஞ்சுக்கணும்னு சொன்னார் இந்த பதங்கள் எல்லாம் ஞாபகம் இருந்துட்டே இருக்கணும் அந்த ஏழாவது மந்திரம் மறக்கவே கூடாது உபரிஷத்தினுடைய இந்த ஏழாவது மந்திரத்துக்கு தான் இவ்வளவு பெரிய வியாக்கியானம் இருநூத்தி ஸ்லோகங்கள் காரிக்கைகள் ஏவம் விஜாந்தஹா இவ்வாறு நன்கு அறிந்து கொண்டவர்களால் மட்டும்தான் ிய அவர்கள் இந்த விபரீதத்தில் விழுவதில்லை என்ன விபரீதம் சத்தியம் இந்த விபரீதத்தில் விழல்றதில்லை அத்வைத பிரம்மைவ சத்தியம் உணர்ந்து கொண்டவர்கள் இந்த துவைத மித்யா பிரபஞ்சத்தினுடைய சம்சாரத்திற்கு உட்படுவதில்லை துவைதமித்யா பிரபஞ்ச சம்சாரத்திற்கு உட்படுவதில்லை விபரியே விபரியே நம்சாரே போட்டுக்கலாம் நன்றாக அறிந்து கொண்டு விட்டதால் நன்றாக உணர்ந்து கொண்டிருப்பதால் அத்வைதம் பிரம்மை சத்தியம் என்பதை நன்கு உணர்ந்து கொண்டிருப்பதால் அவர்கள் இந்த துவைத சம்சாரத்தில் விழுவதில்லை மறுபடியும் இதில் மாட்டிக்கிறது இல்லைன்னு விஷயம் புரிஞ்சாச்சுன்னா சங்கராச்சாரிய கோட் பண்ற இதை புரிஞ்சுகிட்டாச்சுன்னா என்னன்னா தத்த கோமோகா கஷோகா ஏகத்துவம் அனுபசியதா அந்த உபனிஷத்தை ஞாபகப்படுத்துற எவனுக்கு இந்த ஒன்றேயான வைப்பொருளை எவன் நன்றாக ஒன்றேயான மெய்ப்பொருளை எவன் நன்றாக உணர்கிறானோ அவன் மறுபடியும் இந்த சம்சாரத்தில் விழுவதில்லை கோ மோகா கஷ்ஷோகா அவனுக்கு ஏது மோகம் சரியான வார்த்தை போட்டிருக்காரு சங்கராஜர் மற்ற எல்லாத்த காட்டிலும் மோகமும் கிடையாது ஷோகமும் கிடையாது இப்ப விபரீதத்தில் விழறதில்லைன்னா என்ன அர்த்தம் சோக மோகத்துக்கு ஆட்படுறதில்லைன்னு அவனுக்கு சோகமோகமே கிடையாது ஏன்னா சோகத்துக்கு காரணம் மோகத்துக்கு காரணம் இல்லை என்ன ரெண்டு பொருள் இருந்தால் தானே மோகப்படுறதுக்கு ரெண்டு பொருள் இருந்தால் அதே மாதிரி நீங்கள் இன்னும் புரிஞ்சுக்கணும் விஷயானந்தத்துக்கும் வழி இல்லை விஷயமே இல்லை ஆனந்தம் வருது விஷய அபாவா விஷயானந்தமும் கிடையாது விஷயத்தினால துக்கமும் இல்லை விஷயத்தினால சுகமும் இல்லை இனி திருஷ்டாந்தத்தை பார்க்க போகிறோம் நாற்பத்தி ஏழாவது காரிக்கையிலிருந்து தொடங்கி இந்த காரிக்கை வரைக்கும் இந்த திருஷ்டாந்த திருஷ்டாந்த திருஷ்டாந்தங்கள் பார்க்கப்பட போகிறது இந்த அலாத்த திருஷ்டாந்தம் இப்போ ஆரம்பிக்கிறது படிக்கலாம் तथा அலாஸ்ப்படித்த ரிஜுவக்காதி அலாத்ப்படித்த அலாத்தப்படித்த ரிஜுவிராதிக்க கிராபாசம் பதினிம்பிள் தான் இப்ப என்ன சொல்ற எப்படி அலாத்தி அலாத்தி பிரகரணம் சொன்ன தீவட்டின் அர்த்தம் அலாத்தம் வார்த்தைக்கு தீவட்டி தீவட்டினா என்னன்னு கேட்டா நான் சொல்ல முடியாது இன்னும் கிராமத்தில் இருக்குதான் நினைக்கிறேன் எல்லோரும் இந்த தீப்பந்தம் தீவட்டி அப்படின்னு சொல்லிருக்கு எல்லாம் ஒரு குச்சியில் நல்லா துணியை சுற்றி அது வந்து அதுலெல்லாம் கூட வெள்ளி மாட்டியிருப்பாங்க கோயில் அதுலெல்லாம் கூட வெள்ளி உள்ள கெட்டியாக இருக்கும் அதுவே நாலு கிலோ இருக்கும் பெருசு பெருசாக மாட்டியிருப்பாங்க அது அழகாக ஒரு குச்சி அந்த குச்சியில் நல்ல துணியெல்லாம் சுற்றி அந்த கா எண்டில் வந்து அதுக்கு ஒரு ஒரு கப்பு மாதிரி போட்டுவான் அப்பதான் அது வந்து கீழே வரைக்கும் போயிடாது அதை எண்ணெயில நல்லா தோச்சு எல்லாத்தையும் எண்ணெயில தோச்சுடக்கூடாது மாத்திரம் எண்ணெயில தோச்சு வச்சுக்கணும் இருக்கிறது எண்ணெயை தோச்சு வச்சுக்கணும் அந்த காலத்துல எல்லாம் அதுதான் தீவட்டி கொள்ளைக்காரர்கள் பேரேன் ராத்திரியில வந்து தீவெட்டிய வச்சு ஓடி விடுவான் தீவட்டியை வச்சு சொல்ற அந்த தீவட்டிய அதை சுத்தினா அது இப்படி இப்படி எல்லாம் ஆட்டினோமான அதில் கோடு கோடாக வரும் பலவிதமான இதெல்லாம் பண்ணலாம் அதில் வேடிக்கை காட்டுவாங்க அதில் ஒரு ஒருத்தனுடைய சாமர்த்தியத்தை வச்சு அதில் படமே போடுவான் அதில் இப்படி இப்படிலாம் கோலங்கள்லாம் போடுவான் அதுக்கு ஒரு ட்ரைனிங் வேணும் கையில் தெய்வத்தை வச்சுன்னு நம்ம என்ன பண்ணால் ஒரு ஊதுபத்தியை வச்சு இருட்டு பண்ணி பார்வோம் தெரியும் ஒரு ஊதுபத்தியை வச்சுக்கிட்டு இருட்டு ரூமில் இப்படி இப்படி இப்படிலாம் பண்ணி பாருங்கள் கை ஆட்டுறது இப்படி சுற்றுறது எல்லாம் பண்ணி பார்த்தா தெரியும் அது இப்படி சுற்றினா வட்டமாக வரும் இப்படி போட்டால் கோடு நேர்கோடாக வரும் இப்படி இப்படி எல்லாம் போட்டால் இப்படி ஏதோ கோலம் கோலமாக வரும் ஆக அலாத்த ஸ்பந்திதம் அலாத்தம்னு தீவட்டி அது என்ன என்ன ஃபயர் பிராண்டுங்கிறாங்க ஆங்கிலத்தில் அப்புறம் அதுக்கு பேர் என்னது இன்னொன்னு என்ன பண்றான் என்ன என்ன அர்த்தம் கோணல் மானலா பண்றது ஆபாசம்னா தோற்றம் ஸ்பந்தித்தம்னா என்ன அதை வந்து மூவ் பண்றது அசைக்கிறது அதை அசைச்சோமான அந்த அலாத்தனுடைய அசைவில் பல்வேறு வகையான தோற்றங்கள் காணப்படுகின்றன இத வச்சுன்னு சொல்ல போறாரு இந்த திருஷ்டாந்தத்தை வச்சுக்கொண்டு சொப்ர திருஷ்டாந்தம் முடிஞ்சு போயிடுத்துஷ்டாந்தத்தை விட்டுவிட்டார் மாயாஜால திருஷ்டாந்தத்தை விட்டுட்டார் இப்ப இந்த தீவட்டி திருஷ்டாந்தத்தை வச்சுருக்கு அலாத்தத்தை வந்து அசச்சோமான அலாத்தம் சொல்றேன் அலாத்தத்தை தீவட்டி அசச்சோம் அது பல வகையான தோற்றங்களை உருவாக்குகிறது இது திருஷ்டால் அதே மாதிரி சைதன்யம் அசைறதுனால தான் என்ன ஆகிறது இந்த அறியறவன் அறியப்படுறது கிரகிக்கிறவன் கிரகிக்கப்படுறதுங்கிற ஆபாசம் தோன்றுகிறது ஆங்கிலத்தில் சொல்றோம் அறிபவன் அறியப்படு பொருள் அனுபவிப்பவன் அனுபவிக்கப்படுகின்றவன் உணர்பவன் உணரப்படுகின்றவைகள் இந்த கிரகண கிராகம் கிரகிக்கப்படுவது கிரகிப்பவன் அப்படிங்கிறது என்னது ஆபாசம் தோற்றங்க நம்ம வந்து இப்ப கிரகிக்கிறோம் பார்க்குறேன் கேட்கிறேன் உகர்றேன் சுவைக்கிறேன் தொட்டு உணர்கிறேன் எல்லாம் சொல்லின் இருக்கோம் ஆனா இது அத்தனை என்னதுன்னா ஆபாசம் பாடம் சொல்லி கொடுக்கறேன் நீங்க பாடம் கேட்கிறேன் ஆபாசம் அ கிரகண கிராகம் இதை இந்த திருஷ்டாந்தத்தை கொஞ்சம் புரிஞ்சுப்போம் இப்போ இந்த திருஷ்டாந்தத்தில் இது எப்படி இருக்குன்னா அந்த அலாத்தம் வந்து என்ன அதில் எத்தனையோ விதமான காட்சிகள்லாம் வருங்கள் ஆனால் அது ஒரே ஒரே வஸ்து தான் இருக்குங்க அது அலாத்தம் வந்து ஏக்கமா அநேக்கமா அலாத்தம் வந்து ஏக்கம்தான் ஒன்று தான் அலாத்தம் ஏக்கம் இன்னொரு அலாத்தம் இருக்குன்னு சொல்லாதீங்க இது எக்ஸாம்பிள் அப்ப அலாத்தம் வந்து ஒன்னு இருக்கு ஆனா அலாத்திலிருந்து வரக்கூடிய அந்த பேட்டர் அந்த ரூபகங்கள் உருவகங்கள் ஆக்காரங்கள் அந்த ரிஜு வக்கராதி இந்த ஆக்காரங்கள் அநேகமா ஏக்கமான அநேக்கம் இது வந்து அநேகமா இருக்கு இந்த ஆபாசம் அநேகம் இப்படிதான் சொல்லணும் நான் இந்த அலாத்தம் வந்து ஏக்கம் அலாத்தினுடைய அந்த பேட்டர்ன் இருக்க அந்த ஆக்காரங்கள் எல்லாம் இருக்க அதெல்லாம் வந்து அநேக்கம் ஆக அலாத்தம் ஏக்கம் அந்த உருவகங்கள் ஆக்காரங்கள் எல்லாம் அநேகம் அப்படி புரிஞ்சுக்கணும் இன்னொன்று இந்த அலாத்தம் வந்து அலாத்திற்கு பிரகாசப்படுத்துறதுக்கு ஏதாவது வேணுமோ அலாத்தத்தை பிரகாசப்படுத்துறதுக்கு ஒண்ணுமே வேண்டாம் அதனால இது பிரகாசிக்கா பாசம் இந்த ஆகாரங்கள் எல்லாம் இது வந்து என்னது பரத பிரகாசம் அது இல்லைன்னா இது பிரகாசிக்காது அதுமனுக்கு பொருத்த போறோம் ஆகாரம் அநேகம் ஆகாராக அநேகா அப்படின்னு தான் சொல்லணும் அலாத்தம் ஸ்வயம் பிரகாசம் ஆகாரங்கள்லாம் பரத பிரகாசம் அதுக்கு பிரகாசம் கிடையாது இது இல்லைன்னா அது எங்க தெரிய போறது ஆகையினால இதெல்லாம் பரத பிரகாசம் அதுக்குன்னு தனியா பிரகாசம் கிடையாது இதை சார்ந்துதான் அப்புறம் இது அலாத்தம் காரணம் இந்த ஆகாரங்களெல்லாம் காரியம் அந்த அசைவுனால அலாத்தத்தை அசைக்கிறதுனால இதெல்லாம் காரியமாக இருக்கு அஹ அலாத்தம் காரணம் இந்த ஆகாரங்களெல்லாம் பேட்டர்னுங்கிறாங்க ஆங்கிலத்தில் இது என்ன ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கா அது பலவிதமான பேட்டர்ன் எல்லாம் வர்றது கோடை வருது நேர்கோடு கோலமாக போடுறது நாங்கள் பார்த்துருக்கோம் இந்த நீங்களும் பார்த்துருக்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஊரில் இந்த கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு அந்த உல்கான்னு சொல்லி அதாவது ஒரு உரி மாதிரி கட்டி அதில் ஒரு சட்டியை வச்சு அதில் நெருப்பை போட்டு அதை இப்படி பிடிச்சுன்னு சுற்றுறது சுற்றுறது இப்படி பிடிச்சி இப்படி இப்படி சுற்றுவாங்க இப்படி சுற்றுவாங்க அதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அது வந்து சுவாமி புறப்பாடு நடக்கிற போது சுவாமி புறப்பாட்டில் தான் பார்ப்போம் சுவாமி ராத்திரி பத்து மணிக்கு ரிஷப வாகனத்துல எல்லாம் கார்த்திகை மாதம் எல்லா சுவாமியும் ரிஷப வாகன காட்சி தீபம் பார்க்கறதுக்காக சுவாமி போவார் அதுக்காக வேண்டி ராத்திரி எல்லாம் பஞ்சமூர்த்திகள் வெள்ளி ரிஷப வாகனத்தில் விநாயகர் மயில் வாகனத்தில் வெள்ளி மயில் வாகனத்தில் சுப்பிரமணியர் பெரிய ரிஷப வாகனத்தில் சோமாஸ்கந்தர் இன்னொரு ரிஷப வாகனத்தில் அம்பாள் எப்போ அம்பாள் சுவாமியோடய இருப்பா தனியாகவும் இருக்கும் அம்பாள் தனியாக அதுக்கப்புறம் வந்து ஒரு ரிஷப வாகனத்தில் சண்டிகேஸ்வரர் மற்ற ஊரில் எல்லாம் புலி வாகனத்தில் இருப்பார் இதெல்லாம் பண்ண உடனே சுவாமிக்கு தீபாவளி ஒரு ஆள் முன்னாடி வந்து இதெல்லாம் வேடிக்கை காட்டுவோம் எல்லாம் பண்ணிவிட்டு பானை வேடிக்கை போட்டு பட்டாசுலாம் வெடித்து மல்லா அறி வாசித்து அப்புறம் அந்த சுவாமி கிளம்புவார் அது கிராண்டாக இருக்கும் பார்க்குறதுக்கே எதுக்கு சொல்கிறேன் இப்படிலாம் சுற்றுவாங்க அப்படிலாம் பண்ணி அதில் வேடிக்கை காட்டுறதை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக எப்படி இதெல்லாம் காட்டுறான்னு தோணும் கரெக்டாக சொல்லிவிட்டு பண்ணுவான்னு பாரு இது வரும் இப்போ பார் இது வரப்போகிறது இப்போ நட்சத்திரம் வரப்போகுது இப்போ வந்து இப்படி ஒரு கோலம் போட எட்டுப்பட்ட கோலம் போட போகிறேன் இதெல்லாம் சொல்லிவிட்டு பண்ணுவாங்க அதெல்லாம் பார்க்குறது இந்த காலத்து குழந்தைகளுக்கெல்லாம் அந்த இதே கிடையாது அதுக்கு தனியாக என்னது இந்த வெளிநாட்டுக்காரெல்லாம் வந்தவுடனே அங்கே ஒரு இடத்துல வச்சு ப்ரோக்ராம் நடத்துறானே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் அது மாதிரி நடத்தணும் இப்போ வெளிநாட்டிலேருந்து வந்துடுவான் இந்த நாட்டு கல்ச்சரை தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி அதுக்குன்னு ஒரு ப்ரோக்ராம் போட்டு அவனுக்கு எல்லாம் அந்த ஆட்டம் பாட்டம் எல்லாம் காமிப்பாங்க அது மாதிரி இப்போ இந்த காலத்தில் நம்ம குழந்தைகளுக்கே காமிக்கணும் அதெல்லாம் வந்து அது இன்ஃபார்மல் அதெல்லாம் வந்து அந்தந்த பண்டிகை வந்து அது தானாகவே நடக்கும் இதெல்லாம் அப்படிலாம் இல்லை போயிட்டு போட்டு இது காரணம் இது காரியம் அப்புறம் இன்னொன்னு அலாத்தம் இது பரதந்திரம் இது நாலு போட்டுங்க ரொம்ப முக்கியம் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன் என்னாச்சு முதல்ல என்ன சொன்னோம் முதல்ல ஏக்கம் அநேக்கம் போட்டுங்க அலாத்தம் வந்து அலாத்தம் ஆபாசம் வக்ராதிக்கம் வக்ராபாசம் அலாத்தம் வந்து ஏக்கம் இந்த ஆபாசம் அநேகம் ஆபாசம் போட்டுப்போம் அநேகம் அலாத்தம் ஸ்வயம்பிரகாசம் ஆபாசம் பரத பிரகாசம் அலாத்தம் காரணம் ஆபாசம் காரியம் அலாத்தம் ஸ்வதந்திரம் அந்த ஆபாசம் எல்லாம் என்னது பரதந்திரம் இதே இதை சைதன்யத்துக்கு நீங்க சப்ளை பண்ணி பார்க்கணும் இது என்ன பாருங்க அலாத சாந்தின்னா என்ன அலாதத்தை சுத்தே இருந்தால் ஆபாசம் வரும் அலாதத்தை நிறுத்தி விட்டா பேசாமல் அதே மாதிரி நீ வந்து எல்லாத்தையும் எல்லாத்தையும் உண்மையை நினைச்சு பார்த்தேன்னா ஒரே சந்தோஷமும் துக்கமும் மாறி மாறி வரும் ஆனால் உண்மையை புரிஞ்சுணுட்டா சந்தோஷமாவது துக்கமாவது ஒரே துக்கரகித்த பரமானந்தந்தான் துன்பம் இல்லாத ஆனந்தம் சாந்தி ஆகையினால இந்த ஆபாசத்தை நீ நித்தியான்னு ஒதுக்கிட்டியானா உனக்கு சாந்தி இந்த துவைதத்தை பொய்னு புரிஞ்சு நிட்டுயானா உனக்கு சாந்தி இந்த துவைதத்தை உண்மைன்னு நினைச்ச உனக்கு அசாந்தி தான் இதுதான் தாத்பரியம் இந்த துவைத்தத்தை அநேகத்தை இந்த காரியத்தை இந்த பரதந்திரத்தை இதை போய் நீ சத்தியம்னு நினைச்ச உனக்கு அசாந்தி இது சத்தியம் இல்லை எந்த அனுபவமும் சத்தியம் கிடையாது எல்லாம் ஒரு மாயக்காட்சி உண்மை அல்ல ஆபாசம் பொ தோற்றம் போலி உண்மை அல்ல எவ்வளவு நல்ல சூப்பரா எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலும் சரி அதுவும் ஆபாசம் தான் பிரம்மை ஜீவோ பிரம்மை இந்த உண்மையை புரிய வைக்கிறதுக்கு தான் இவ்வளவு அற்புதமான திருஷ்டாந்தத்தை சொல்றார் எல்லா பார்வையும் இதை வச்சுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அது எப்படி அப்படியே நீங்க நிறுத்தி பாருங்க பேசாம இருக்கும் அதே மாதிரி நீயும் பேசாம இருப்பார் படிப்பற்று சிந்தையற்று கேள்வி கேட்கணும் ஒரு துடிப்பு இருக்கு போகும்னா புரிய வேண்டிய விஷயம் புரிஞ்சாதான் போகும் என்னைக்கு ஜிக்னாசா நிவர்த்தி ஆக தெரிய வேண்டியது தெரிஞ்சா தெரிஞ்சுக்கணுங்கிற அரிப்பு போயிடும்ப்பா அறிஞ்சிக்கணுங்கிற அந்த அரிப்பு போயிடும் அறியற வரைக்கும் அந்த அரிப்பு போக அதுதான் விஷயம் அப்ப பாருங்க ஸ்லோகத்தை பாருங்கள் ரிஜுவக்ராதிக்காபாசம் அலாத்தித்தம் ருஜுவக்ராதிக்கா பாசம் எப்படி அலாத்தி அலாத்தம் தீவட்டி ஸ்பந்தித்தம் என்ன பண்றது அந்த மூண பண்ண அது அசைக்க அசைக்க அதனுடைய அசைவு அர்த்தம் அத பண்ண ருஜுவக்ராதிக்க ஆபாசம் அந்த உல்காச்சலம் சங்கராஜர் உல்காச்சலம் உல்கான்னா நெருப்பு அந்த நெருப்பை சலனம் பண்ண பண்ண அலாத்த ஸ்பந்தித்தம் இது திருஷ்டாந்தம் ரெண்டாவது லைன்லயே தாஷ்டாந்தம் வந்துவிடுது எதுக்காக இந்த திருஷ்டாந்தம் சொல்லப்பட்டதோ அந்த தாஷ்டாந்தத்தை சொல்றார் விஜயான ஸ்பந்தித்தம் விஜயானம்னா என்ன சைதன்யம் விஜானம்னா ஜதையாக புரிஞ்சுங்க நம்ம விஜயானமெல்லாம் கிடையாது சயின்ஸ் எல்லாம் கிடையாது இந்த பௌத்திக விஜானம் கிடையாது இது விஜானம்னால் ப்யூர் கான்ஷியஸ்னஸ்ன்னு ஆங்கிலத்தில் சொல்லுகிறோம் அல்லவா அந்த சைத்தன்யம் சுத்த சைத்தன்யம் இந்த சுத்த சைதன்யம் ஸ்பந்தித்தம் அதனுடைய அசைவிலே சுத்த சைத்தன்யம் அது எப்படி அசைகிறதுலாம் கேட்காதிங்க அதனுடைய அசைவிலே அதனுடைய அசைவினால்தான் கிராபாசம் பவதி இந்த கிரகிப்பவன் கிரகிக்கப்படுவது என்கின்ற ஆபாசம் தோன்றுகிறது இப்போ இங்கே புரிஞ்சுக்கணும் விஜானம் ஏக்கம் கிரகண கிராகாபாசம் அநேகம் கிரகண கிராகாபாசம் அநேகம் நம்மளே ஒரு ஒரு நேரத்தில் ஒரு ஒரு மாதிரி இருந்து எந்த இல்லாமல் கிரகிக்கிறோம் அது மா அது மாத்திரம் என்னன்னா விஜானம் விஜானம் ஸ்வயம் பிரகாசம் கிரகண கிராக காபாசம் பரத பிரகாசம் விஜானம் காரணம் கிரகண கிராக காபாசம் காரியம் விஜயானம் ஸ்வதந்திரம் கிரகண கிராக காபாசம் பரதந்திரம் அது இல்லைன்னா இது இல்லவே விஜயானு சொன்னா இந்த பிரபஞ்சமே கிடையாது வரணும் எல்லாம் ரொம்ப சிம்பிளா சொல்லி இருக்கு நிறைய விஷயங்கள் சர்வத்த பாணிபாதம் தத்து பிரபக்ஷாமி யஜ்வாத்து அநடிமரம்மத்தன் உச்ச்பாணிபிசிமுகமல்லோக்கேத்தியேந்திரியாந்திரியம் அசத்தம் சர்வச்சம் பகிரந்தூத்தநரமே சூக்மத்வாத்ததவிஜேயம் தூரஸ்தம் சாந்தி எல்லாம் ஞாபகம் பார்த்தா தெரியும் இதே விஷயம் அங்கே படித்ததுதான் இங்க படிக்கிறோம் இங்கே அட்வான்ஸ்டாக படிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் அப்படி இருக்கு ஸ்லோகங்கள் எல்லாம் பார்க்குறபோது அந்த பதங்கள் பதார்த்தங்கள் எல்லாம் பார்க்கிறபோது இப்படி தெரியுறது எல்லாம் ஞான பலத்துக்காக தான் படிக்கிறோம் ஆஹ் விஜான ஸ்பந்தித்தம் கிரகண கிராஹகாபாசம் சரி இதை இன்னும் விளக்கி சொல்ற படிக்கலாம் சுகர் அவித்தையா ஸ்பந்தனம் அவித்ய அறியாமையினால் அது அசைவது போல இருக்கு ஆகையினால நகி அச்சலசிய விஜய ஸ்பந்தனம் அஸ்தி இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்னா இந்த இந்த இது என்னது இந்த ஆபாசம் இந்த தீவட்டி அசையும் ஆனா சைதன்யம் அசைறதில்லை அஜானத்தினால அசைற மாதிரி தோற்றம் அதான் இப்ப தானே சொன்னார் இந்த நாற்பத்தி அஞ்சாம் ஸ்லோகத்துல ரெண்டாவது லைன் அது அஜ அச்சலம் அவஸ்துத்வம் சொல்லப்பட்டிருக்கு அஜ அச்சலம் அவஸ்துத்வம் விஜயானம் சாந்தம் அத்வயம் இந்த அங்கேயும் இருக்கு அத்வைத்தம் சிவம் அங்கே உபநிஷத்துலேயும் இருக்கு ஆக இங்கே விஜானம் அச்சலம்னு சொன்னார் ஆனால் அசைற மாதிரி ஒரு தோற்றம் அறியாமையினால் அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம் அஸ்பந்தமான அந்த மலாத்தம்னு இருக்கும் அது வந்து புஸ்தங்களில் எல்லா புஸ்தும் இப்படி இருக்கு ஆனால் ஆலாத்தம்ங்கிறது தான் ஆர்ஷப் பிரயோகம் அந்த ஸ்லோகம் அப்படி சொல்லலைனா சரி வராது இல்லாட்டி அது வர இது வராது நான் பார்த்த சில புத்தகங்களில் அஸ்பந்தமானம் ஆலாத்தம் நாங்கள் படிக்கிறோமோ அப்படி தான் படித்தோம் என்ன அஸ்பந்தமானம் ஆலாத்தம்னு போடுங்க அப்போ தான் சொல்ல சொல்ல வராது அஸ்பந்தமான அமலாத்தம் வராது சொல்றது கஷ்டமாக இருக்கும் அதனால அந்த மக்காரத்து பக்கத்தில் ஒரு ஆ அஸ்பந்தமானமாலாதம் போட்டுடும் அநாபாசமஜம் அஸ்பந்தமானம் விஜானம் அநாபாசமஜம் தசா அப்பந்த <coughs> இதெல்லாம் அன்வய வெத்திரேக்கியாயம்னு பேர் அன்வய வத்திரேக்கம் ஸ்பந்தன சத்வே ஆபாச சத்வம் ஸ்பந்தன அபாவே ஆபாச அபாவா ஸ்பந்தனம்னா என்ன அசைறதுன்னு அர்த்தம் மூவாகிறதுன்னு அர்த்தம் ஸ்பந்தனம் இருந்தால் ஆபாசம் இருக்கும் ஸ்பந்தனம் இல்லைன்னா ஆபாசம் இல்லை இங்க என்ன சொல்றாரு கோபிரேகத்துக்கு வந்து கோ ஆசன்ஸ் வார்த்தை சொல்றாங்க ஆங்கிலத்தில் இருக்கட்டும் நம்ம புரிஞ்சுப்போம் இது இருந்தா அது இருக்கும் அசஞ்சாத்தான் உலகம் அதாவது பிரம்மன் அஜானத்தினால மாயையால அசைஞ்சா உலகம் பிரம்மன் அக்ஞானத்தினால மாயையால் அசையல என்ன இல்லை அத்வைதம் அசைந்தால் துவைத்தம் அத்வைதம் அசையவில்லை என்றால் அத்வைத்தம் அத்வைதம் இல்லைன்னா அத்வைதம் அசைந்தால் துவைத காட்சி அத்யம் அசையவில்லை என்றால் துவைத காட்சி இல்லை அதான் துவைதம் ஒரு காட்சியே உண்மை அல்ல கடைசியில் அத்வைதம் சொல்லும் தேவையில்லைன்னு சொல்ல போறார் அது பின்னால பார்க்கலாம் அத்வைதம் சப்தமும் அவசியம் இல்லை புரிய வைக்கிறதுக்காகத்தான் சொல்ல போறார் இப்ப இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்கு முதல்ல சொன்னதே தான் இங்கேயும் சொல்லிருக்கு அஸ்பந்தமானம் ஆலாத்தம் அலாத்தம் தான் கரெக்டு அலாத்தங்கிறது ஸ்லோகத்தை படிக்கிறதுக்கு இந்த மீட்டருக்காக வேண்டி அது சொல்கிறோம் அது ஆர்ஷப் பிரயோகம்னு சொல்லுகிறார்கள் போல சில புத்தகங்கள் அது இருக்குது ஏன்னால் நான் வச்சுருக்கிற புஸ்தகம் இதுலேயும் இல்லை கோரப்பூர் புக்கிலையும் அலாத்தம் தான் இருக்குது மற்ற புஸ்தகங்களையும் அலாத்தம் சில புஸ்தகங்கள் இருக்குது சில ஏன்னா அப்படி இருந்தால் அது படிக்க வரமாட்டேங்குது நீங்கள் சொல்லி பாருங்கள் ஒரு ஒரு அக்ஷரம் இடிக்கும் ஆகையினால் அது போடுறதுனால தப்பு இல்லை ஆர்ஷப் பிரயோகம்னு ஒத்துனுட்டாங்க அஸ்பந்தமானம் ஆலாத்தம் அஸ்பந்தமானம்னா என்ன அசையாமல் இருக்கின்ற ஆலாத்தம் அலாத்தம் தீவட்டி அனாபாசம் அதில் ஒன்று தோற்றங்களே இல்லை வேடிக்கை பார்க்கறது அங்கே ஒன்றும் இல்லை வெறும் ஸ்கிரீன் மாத்திரம் இருந்தால் யார் டிவி பாப்பா வெறும் ஸ்கிரீன் மாத்திரம் இருக்கு டி ஸ்கிரீனையே பார்த்துட்டு பார்ப்பானா என்ன அதில் ஏதாவது வரணும் அது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு வரணும் எதாவது இது வரணும் ஊரில் வேண்டி குண்டு வெடித்ததை பற்றி வரணும் ஏதாவது சினிமா வரணும் ஏதாவது அசைஞ்சால் பார்க்க ஆனந்தமாக இருக்குது இல்லையா அசைஞ்சா தான் ஆனந்தமாக இருக்குது துக்கமாகவும் இல்லையா அதில் நல்லதெல்லாம் காட்டுற போது ரொம்ப ஆனந்தமாக இருக்குது டிவியில் நல்ல காட்சிகள்லாம் வந்தால் இதாக இருக்குது இல்லாட்டி பஸ்ஸு பஸ்ஸும் பஸ்ஸும் லாரியும் மோதல் என்ன ஒருவர் நசிங்கி பலி அப்படின்னு சொல்லி அவன் குடலெல்லாம் வெளியில் வந்துருக்க படத்தை போட்டால் அப்படி இருக்கும் உடனே உடனே துக்கமாக இருக்கும் உடனே வேற ஏதாவது நல்ல காமிச்சா வெங்கடாச்சலபதிக்கு பிரம்மோத்சவம் நடக்கிறதுன்னா அதையும் பார்க்குறோம் வெங்கடாச்சரபதி பிரம்மோத்சவம் அதே டிவியில் தான் வருது அப்புறம் வந்து மினிஸ்டர்ஸ் எல்லாம் பேசுறதும் அதில் தான் வருது நான் எல்லா விதமான துக்க காட்சிகளும் அதில் பார்க்கறோம் சுக காட்சிகளும் பார்க்குறோம் காரணம் என்ன அது மூவார் இப்போ வந்து அந் அந்த கவுடபாதரக்கு இந்த டிவி தெரியல பாவம் தெரிஞ்சிருந்தா இந்த டிவியை வச்சுக்கிண்டே பேசியிருப்பார் ஸ்கிரீன் ஏக்கம் அதில் இருக்கிற சித்ராணி அநேக்காணி அப்படின்னு சொல்லியிருப்பார் அவர் ஸ்கிரீன் காரணமும் இது காரியம் அப்படி சொல்லி ஸ்கிரீனை வச்சுக்கிண்டே பேசியிருப்பார் நமக்கும் எல்லாம் வந்து எல்லாத்தையும் ஸ்கிரீன் பண்ணி தெரிஞ்சு விடலாம் ஒன்றும் கவலையே இல்லை தெளிவாக புரிஞ்சுக்கலாம் இப்போ நம்மக்கிட்ட அந்த எக்ஸாம்பிள் இருக்கு அதை நீங்கள் பார்த்து அஸ்பந்தமானம் ஆலாசம் அனாபாசம் கிடையாது அதனால கிருஷ்ணர் சொல்றார் ஆத்மன்யேவசேருமே புத்தியா திருத்திகிரீதையா ஆமசம் மனிதபிந்தா முடிஞ்சத்தை நினைக்கிறோம் ஆத்மன் அபாசேன வைராயனை எல்லாம் மறந்துடக்கூடாது அபியா வைராகியத்தினாலையும் அபியாசத்தினாலையும் என்ன பண்ணிவிடலான்னா அனாபாசம் இந்த சைதன்யம் உண்மையிலே அது அனாபாசம் தான் ஆனால் அது என்னதுன்னா அது அஜானத்தினால மாயினால ஆபாசத்தை காட்டுகிறது எல்லாமே ஆபாசம் நம்ம என்ன நினைக்கிறோம் ஏதாவது மோசமான காட்சினா ஒரே ஆபாசம் நினைக்கிறோம் எல்லா நல்ல காட்சிகளும் இங்கே ஆபாசம்தான் நல்ல உத்தமமான காட்சி பிரம்மோத்சவம் அதுவும் ஆபாசம்தான் அப்புறம் வந்து கண்டதெல்லாம் பார்க்குறது அதுவும் ஆபாசம்தான் இது சதாபாசகா அது துராபாச இது நல்ல ஆபாசம் அது கெட்ட ஆபாசம் ஆபாசத்தில் நல்லது கெட்டது ரெண்டுமே போலி இது போலி சுகம் போலி நல்லது போலி கெட்டது நல்லது கெட்டதே போலி ஏன் நல்லதும் போலி கெட்டதும் போலி நல்லது கெட்டது ரெண்டையும் கடந்ததுதான் மெய்பொருள் அது ஞாபகம் அஜம் அஜம்னா என்ன அகாரணம் அது ஒரு நாளும் தோன்றவில்லை அதனால அஜத்தை விடுறது இல்ல அஜம்னு சொன்ன அகாரணம் அஸ்பந்தமானம் ஸ்பந்தன வர்ஜிதம் சங்கரபாஷ்யத்தில் ஆலாத்தம் இருக்கு கவனிச்சா தெரியும் அதை பத்தி ஒன்றும் போடலை ததேவ ஆலாத்தம் ரிஜுவாதி ஆகாரேண அஜாயமானம் அனாபாசம் அஜம் யா தவித்யா ஸ்பந்தமான எப்படி அதில் தெரிகிறதோ அதே மாதிரி இங்க என்ன இருக்குன்னா அஸ்பந்தமானம் விஜயானம் அசையாத சைதன்யம் அனாபாசம் அதுவும் எந்த தோற்றத்தையும் உருவாக்குறதில்ல ததா அஜம் அது எப்படி தோற்றத்தை உருவாக்காமல் இருக்கிறதோ அஜமாக இருக்கிறதோ திருஷ்டாந்தத்தில் சொல்லிருக்கு தாஷ்டாந்தத்தை பொறுத்துறாரு திருஷ்டாந்தம் தசாங்கிறது தார்ஷ்டி அடுத்தது மேலும் இதை விளக்கி சொல்றாரு அலாத்தேஸ்பந்தமானேவை நஸ்பாத் நாலாத்தி தலாஸ் ஸ்பந்தம்த இன்னும் விளக்கி நமக்கு மனசுல நல்லா தெளிவா புரிய வைக்கிறதுக்காக பிரம்மன்ல இருந்து எதுவுமே வரல ஏன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா எல்லா மதவாதிகளுக்கும் பிரம்மன்ல இருந்து இந்த ஜகத்து உண்டாச்சு ஜகத் சத்தியம் பிரம்ம இந்த எண்ணம் ரொம்ப பலமா இருக்கு நாஸ்திகனுக்கு கவலையே இல்லை அவனுக்கு ஜகத் சத்தியம் பிரம்ம அசத்தியமாக போயிடுது பௌத்தர்களுக்கு ஜெகத் மித்யா பிரம்மமித்யாவா போயிடுது இந்த பெரும்பாலான மெஜாரிட்டி குரூப் என்ன குரூப்பா இருக்கு ஜகத் சத்தியம் பிரம்ம சத்தியம் இந்த சத்தியமான ஜகத்து அந்த சத்தியமான பிரம்மன்லேருந்து வந்ததுன்னு சொல்லி இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு எல்லார் மனசுலையும் அதை வந்து நீக்கிறதுக்காக கௌடபாதாச்சாரியார் இந்த கருத்தை திரும்ப திரும்ப சொல்கிறார் பிரம்மன்லேருந்து ஒன்றுமே வரலை அப்படிங்கிறத சொல்கிறார் அதுக்கு இந்த உதாரணத்தை எடுத்துட்டு விட்டார் இந்த தீவட்டி உதாரணத்தை எடுத்து விட்டார் இப்போ என்ன சொல்லுகிறார் இந்த பேட்டர்ன் இந்த உருவகங்கள்லாம் இருக்கே ஆகாரங்களெல்லாம் இது வந்து வெளியிலேருந்து வந்துதான் இல்ல இது அட இது நிறுத்தின உடனே இதை சுத்தின உடனே வந்துது வெளியில இருந்து வந்துதா அப்புறம் நிறுத்தின உடனே வெளியில போயிடுதா அப்புறம் உள்ள இருந்து வந்துதா உள்ள போயிடுதா எது கரெக்ட் எது சரிப்பா கேட்கிறார் வெளியில இருந்து வந்து வெளியில போச்சா உள்ள இருந்து வந்து உள்ள போச்சா சொல்லு பார்ப்போம் அப்படிங்கிற இதை வச்சு என்னன்னா பிரம்மன்ல இருந்து இந்த உலகம் வந்து வெளியிலேருந்து வந்துட்டு போச்சா வெளியிலே போயிடுதா இங்கேயாவது இல்லை பிரம்மனுக்குள்ளே இருந்து வந்து பிரம்மனுக்குள்ளே போயிடுதா அப்படின்னு கேட்டா சொல்ல முடியுமா உள்ளே இருந்து வந்தது உள்ளே போயிடுத்து அப்படின்னு நீ சொல்ல முடியாது உள்ளே இருந்ததுன்னா அது எப்படி இருந்தது அடுத்த கேள்வி பழையபடியும் பீஜாங்குராக்கியோ திருஷ்டாந்தகா பழையபடியும் ஆரம்பிச்சிடும் அனவஸ்தா தோஷமெல்லாம் வரும் அது சவிகாரம் ஆயிடும் சவிகாரமாக எடுத்துன்னு சொன்னால் நிர்வீக்கார லட்சணம் அதுக்கு பொருந்தாது எல்லா தோஷங்களும் அதுக்கு வரும் ஆகையினால இப்போ இந்த ஸ்லோகத்தில் இந்த திருஷ்டாந்தத்தை இவர் சொல்கிறார் அலாத்த திருஷ்டாந்தத்தை மாத்திரம்தான் இங்கே சொல்கிறார் அப்புறம் அதை அடுத்ததுல பொறுத்துவர் அலாத்தே ஸ்பந்தமானேவை அலாத்தை நான் சுருக்கமாகவே சொல்கிறேன் இது ரொம்ப விஸ்தாரமாக விளக்கி சொல்ல வேண்டியது இல்லை உங்களுக்குலாம் நல்லா தெரியுமே அலாஹே ஸ்பந்தமானேவை ஸ்பந்தமானம்னா என்ன ரொம்ப அசைச்சோமான அலாத்தத்தை ஸ்பந்தி ஸ்பந்தனம் பண்ணினோமான வரக்கூடிய ஆபாசங்களெல்லாம் அந்நோ புவகா வெளியிலிருந்து வேறெங்கிருந்தோ வரலை அந்நகான அர்த்தம் வேறு ஒரு பதார்த்தத்திலிருந்து ஒன்றும் இந்த இது வரவில்லை இந்த ஆபாசங்களெல்லாம் இந்த தீவட்டியை அசைக்கும் பொழுது தோன்றிய தோற்றங்கள் எல்லாம் வேறு ஏதேனும் ஒரு பொருளிடம் இருந்து தோன்றியதா என்ன வந்ததா என்ன இல்லைங்கிற நிர்கதாக அடுத்த ஸ்லோகத்தில் இருக்கிறது சேத்துக்கணும் அடுத்த ஸ்லோகத்தில் வரப்போறது அதை எடுத்துக்கணும் நம்ம அதே மாதிரி வேற இடத்துக்கு போயிடுதா என்ன வேறத்துக்கு போகலை அது மாத்திரமில்லை அலாத்தம் அப்படி போட்டு அசைக்காம இருக்கிற போது அதுல இருந்து இன்னொரு இடத்துக்கு அது போகவும் இல்லை அப்புறத்தே அலாத்தம் நிஸ்பந்தனத்தினால் என்ன ஆச்சுன்னா அந்த அலாதத்துக்குள்ள அது நுழையறதும் இல்லை அலாதத்திலிருந்து அது வெளியில வரவும் இல்லை அலாதத்தில் உள்ள நாலு வச்சு வெளியிலிருந்து வரவும் இல்லை வெளியில் போகவும் இல்லை வேறொன்று வரவும் இல்லை வேறொன்று வேறொரு இடத்திற்கு அது போகவும் இல்லை இந்த அலாதத்திற்குள் இருந்தும் அது வரவில்லை அலாதத்திற்குள்ளும் அது நுழையவில்லை அது கேவல ஆபாசகா வெறும் தோற்றமே அன்றி எங்கிருந்தும் வரவில்லை எங்கும் போகவும் இல்லை வரவும் இல்லை போக்கவும் இல்லை என்னதுன்னா இது ஒரு மாயப்புதிர் மாயப்புதிர் பொய்யான மாயப்புதிர் என்பது கருத்து அடுத்த காரி நிர் அலாட்டே திரியோக விஷேஷத்த அலாத்தே பித்து ஆசேஷத்த நம்ம படிச்சுன்னு வர்ற ஒரு ஒரு ஸ்லோ காரியம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் எப்படி அலாத்த ஸ்பந்தனத்தினால தோன்றுகிறதோ இப்படி இந்த விஜயான ஸ்பந்தனத்தினால கிரகண கிராக காபாசங்கள் தோன்றுகின்றன அப்படி சொன்னார் எப்பொழுது அலாத்தம் ஸ்பந்தனம் இல்லாமல் இருக்கிறதோ அப்படியே சொல்லிவிட்டேன் அந்த பாஷையிலேயே சொல்லிவிட்டேன் தமிழ் படுத்துல ரொம்ப தீவட்டி எப்பொழுது அடங்கி இருக்கிறதோ நான் சொல்லல அலாத்தனம் இல்லாத பொழுது எப்பொழுது அப்படி ஆபாசமும் இல்லையோ எந்த தோற்றமும் இல்லையோ அதேபோல விஜயானமும் அசையாமல் இருக்கும் பொழுது எந்த தோற்றமும் இல்லை அது எப்பொழுதும் தோன்றாததாகவே இருக்கிறது உண்மையில் எதுவும் தோன்றவில்லை அலாத்தமான இப்ப வந்து இந்த நாற்பத்தி முதல்ல வந்து அன்மயம் ஒரு ஒரு ஸ்லோக முதல்ல அன்பய திருஷ்டாந்தம் இங்கிரேக திருஷ்டாந்தம் நாற்பத்தி ஏழுக்கும் நாற்பத்தி எட்டு திருஷ்ட ரீதியா சொல்லப்பட்டது சொல்லப்பட்டது இது இன்னொரு நாற்பத்தி ஒன்பதுல இது அசையற போது இந்த உருவகங்கள் எல்லாம் ஆகாரங்கள் எல்லாம் வெளியிலிருந்து வரல அசையாத போது வெளியில போயிடல அசையற போது உள்ள இருந்தும் வரல அசையாத போது உள்ளையும் போகல சொன்னார் என்ன பிரம்மன் தோன்றவும் இல்லை பிரம்மன்ல எதுவும் ஒழுங்கவும் இல்லை நம்ம படிக்கிற போது என்னென்னா பிரம்மன்ல இருந்து தோன்றியது எதோவாயிமானி பூத்தானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி விசம் விசந்தி இந்த சம்ஸ்காரம் நமக்கு ரொம்ப இருக்கு அது ஸ்ருத்தியினாலேயே உண்டு பண்ணப்பட்ட சம்ஸ்காரம் மனசுல இருக்கு சம்ஸ்காரம்னா என்ன அந்த ஒரு எண்ணம் பதிவு இருக்கு நமக்கு அந்த அர்த்தத்துல சொல்றேன் ஆனா இந்த மாண்டூக்கு என்ன பண்ணிடுது நான் திரம் நகிஷ்பிரஜம் நோபயத்பிரஜ்யம் ந பிரஜான ஓமித்தே தரவிதகம் சர்வம் தஸ்யோபவியாக்கியானவிஷ்யதி சர்வம் ஓங்கார ஏவ சொல்லி யச்சான்ய திரிகாலாத்தீத்தம் தி ஓங்கார ஏவ சொல்லி அந்த ஓங்காரத்தை பற்றி விளக்குற போதுதான் என்ன சொல்லித்து நான் திரம்ஷ்பிரஜம் சொல்லித் அதே மாதிரி அமாத்தோ விய பிரபஞ்சோபசமோத ஏவார்த்தம் ஏவம் வேத அதுவும் படிச்சுட்டோம் அந்த மந்திரமெல்லாம் மனசுல இருந்தாத்தான் ஏன் கவுடபாதாச்சாரியர் மாண்டவீக்கியத்தை எடுத்துறத்தில சொல்றது அவ்வகாரியம் அக்ராஹ்யம் அப்படி சொல்லி இருக்கிறதுனால தான் இது ரொம்ப உறுதியாக எடுத்துக்கிறார் வரல எதுவும் போகல நமக்கான ஒரு சம்ஸ்காரம் எதுவும் வர் வந்தது போச்சுன்னு சொன்னால் என்ன ஆகிடும் அத்வைதம் அவுட்டு அத்வைதத்துக்கு இடமே இருப்பிடமே கிடையாது அதான் வந்து போயிட்டே இருக்கேன் ஆகையினால இது பரிணாமவாதம் வந்துடும் அதெல்லாம் இல்லைங்கிறத தெளிவாக சொல்றாருங்க இப்போ இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு அலா திரவியத்துவ அபாவ யோகத்த இப்போ இந்த காரண காரிய பாவம் வேணும் சொன்னும் அப்பாவுக்கும் என்ன சம்பந்தம் அத்வைதில ஏது சம்பந்தம் அத்வைதில் ஏதாவது சம்பந்தம் சொல்ல முடியுமா துவைதத்தில் சொல்ல முடியும் இப்ப அத்வைதத்துக்கும் துவைதத்துக்கும் சம்பந்தம் என்ன சம்பந்தம் அத்வைதை அத்வைதம்னு ஒன்னு இருக்கு இருக்கு அத்வைத்தம் காரணம் இந்த காரண காரிய சம்பந்தம் இருக்கே அப்படின்னா நீ காரண காரிய சம்பந்தம் சொல்றது எப்படி இருக்கு தெரியுமா இந்த தீவெட்டி சுத்தர போது வர்ற காட்சி இருக்கே அந்த காட்சிக்கும் அந்த தீவெட்டிக்கும் உள்ள சம்பந்தம் இருக்கே அது மாதிரி இருக்கு நீ சொல்ற சம்பந்தம் என்ன சம்பந்தம் பாது ரெண்டு பொருள் இருக்காங்க சம்பந்த சம்பந்த சம்பந்த மாலை ஒரு பொருள் உடம்பு ஒரு பொருள் ரெண்டு பொருள் இருந்தா தான் சம்பந்தம் ஏற்படும் புஸ்தகம் ஒரு பொருள் டேபிள் ஒரு பொருள் புஸ்தகம் டேபிள்ல சம்பந்தப்பட்டிருக்கு சொல்லலாம் சம்பந்தத்தை உண்டு பண்றது சம்பந்தம் ரெண்டு உடையது இங்க எங்க ரெண்டு பொருள் இருக்குங்கிறார் திரவியத்துவ அபாவ யோகதா திரவியத்துவமே இல்லையா ரெண்டு திரவியம் எங்க பாரு இருக்கிறதே ஒரே பொருள் தான் ஏதாவது ரெண்டு இருந்தா தானே அது ரெண்டும் இண்டிபெண்டா தனித்தனியா இருந்தா பரவாயில்ல இப்ப வந்து அலாத்தத்துக்கும் ஆபாசத்துக்கும் என்ன சம்பந்தம் சம்பந்தமா ரெண்டு பொருள் இருக்கணும் ரெண்டும் தனித்தனியா தனியா இருக்கணும் அப்படி இல்லையே இந்த உதாரணத்தை வச்சுன்னு தான் இங்க சொல்ற இப்படி ஸ்ருதியை புரிஞ்சுக்கிறதுக்கான யுக்தி ஞாபகம் வச்சுங்க வாமாம்னு அது மறந்துட கூடயத்துக்கு உபிஷத் திரம் நகிஷ்பிரத்துக்கு விளக்கம் ஆகவே இல்லையே உலகத்தில் அதையும் பார்க்கிறோமே ரெண்டு ரெண்டு தனித்தனியா இருக்க அப்பா புள்ள தனியா இருக்கு தர்க்கம் இல்லை இது ஸ்ருதியை புரிஞ்சுக்கிறதுக்கான தர்க்கம் அலாத் தர்க்கம்னா என்ன யுக்தி யுக்தியில ரொம்ப முக்கியமான அம்சம் என்ன திருஷ்டாந்தம் திருஷ்டாந்த வச்சுன்னு சொல்றாரு திருஷ்டாந்த எங்கப்பா துவைத்தம் இருக்கு துவைத்த ஆபாசம்தான் இருக்கே தவிர துவைத்தமே இல்லையே துவைத்தம் ஆபாசம் என்பது நிரூபிக்கப்படுகிறது மேலும் விளக்கமாக அடுத்த வகுப்புல ஒன்பதரை மணி வகுப்புல பார்க்கலாம் ஓ ஈஸ்வரோ குரு ஆத்மேதி மூர்த்தி பேதவிபாகினே வியோமத்யாப்த தேகாஜ தட்சிணா மூர்த்தஜே நம ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த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 आदि गुरुनाथ की, माता की, की, गंगा माता की, माता की, माता माता सद्गुरुनाथ गंगा सुरभि ஆதிநீ ஜிதேவி கீ சருநாஸ்வமேரிமீ சுரபிசரஸ்வதி சன